வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நன்கு படித்த ஒரு இளைஞன் ஒரு ஜென்துறவியை சந்திக்க செல்கிறார் அந்த ஜென்துறவியோ அந்த இளைஞனை சந்திக்காமல் தவிர்த்து கொண்டே வருகிறார் ஒரு குறிப்பிட்ட நேரம் காத்திருந்த பிறகு அந்த இளைஞனுக்கு கோபம் வந்து அந்த துறவியின் அனுமதியின்றி அவருடைய அறைக்குள் சென்று நான் தங்களை காண காலையிலிருந்து காத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் அனுமதி வழங்கவே இல்லை என்று கோபத்தோடு கத்துகிறார் மிக அமைதியாக அந்த துறை என்னை காண வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்கிறார் நானும் தங்களை போல துறவியாக மாற வேண்டும் என்று மாறிவிடலாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகளை அடிக்கொண்டே இருக்கிறேன் அந்த துறவி மிக அமைதியாக நீங்கள் நினைத்தால் நாளைக்கே கூட துறவியாக மாறிவிடலாம் என்று சொல்கிறார் கேட்ட அந்த இளைஞருக்கு மேலும் கோபம் அதிகரிக்கிறது அது எப்படி ஒரு நாளில் துறவியாக மாற முடியும் என்று கேட்கிறார் அதோ தெரிகிறது, அந்த எரிமலையின் மீது ஏறிவிட்டு வாருங்கள் நீங்களும் துறவியாக மாறிவிடலாம் என்று கூறுகிறார் இந்த இளைஞருக்கோ கோபம் உச்சத்தை அடைகிறது ஆனாலும் சரி இவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக முயற்சி செய்து பார்க்கலாம் என்று அந்த எரிமலையின் மீது ஏறுகிறார் மிகவும் கடினமான மலை பாதிதான் ஆனாலும் கூட முயற்சி செய்து அந்த இளைஞன் மேலே ஏறிவிடுகிறார் ஏறிய பிறகு ஒரு பெருமிதத்தோடு தான் இந்த மலையை உச்சியில் நின்றிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஆகாயத்தை பார்க்கிறார் பார்த்த பிறகு ஏறி வந்த தன் கால்களை பார்க்கிறார் காலுக்கு அருகே ஒரு சிறிய எறும்பு கொண்டு வருகிறது இவருக்கு ஆச்சரியம் இவ்வளவு பெரிய மலை மீது எப்படி இந்த எறும்பு ஏறி வந்தது என்று எண்ணிக்கொண்டே ஆகா நாம் இவ்வளவு நாள் எவ்வளவு தவறாக எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று தன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு ஞானோதயம் வந்ததைப் போல கீழறங்கி வருகிறார் நேரடியாக அந்த ஜென் துறவியை சென்று சந்தித்து ஐயா தங்கள் வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் நிறந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று வணங்குகிறார் அப்பொழுதுதான் அந்த தின் துறவி சொல்கிறார் யாரு வேண்டுமானாலும் துறவியாக மாறிவிடலாம் அவ்வாறு மாற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு கோபமும் தான் கற்றவர் என்ற எண்ணமும் இல்லாமல் இருந்தால் போதுமானது என்று தெரிவிக்கிறார் இதைத்தான் நம் வள்ளுவர் கூறும் பொழுது தினத்தை காத்து தாம் கற்றவற்றோடு அடங்கி வாழ்வருக்கு அறம் அவருடைய வழியை பார்த்து நிற்கும் என்று வெளிப்படுத்துகிறார் அதாவது நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் சரி கோபத்தை அடக்கிக்கொண்டு நாம் கற்றவர் என்கிற எண்ணத்தை அடக்கிக் கொண்டு அடக்கமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் அறம் நம்முடைய வழியை எதிர்பார்த்து நிற்கும் என்று தெளிவுறுத்துகிறேன் ஆகையால் நாமும் கோபத்தை கட்டுப்படுத்தி கற்றவர் என்ற எண்ணத்தை மறந்து அடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து மீண்டும் குரல் கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி